பாடம் நாற்பத்தி ஐந்து தசபுதின் போது உட்கார் முறை உம்முதர் தார்ஹா அவர்கள் தமது தொழுகையில் ஆண்கள் உட்காருவது போலவே உட்காருவார்கள் அவர்கள் மார்க்க சட்டங்களை நன்கு விளங்கிய பின்மணியாக இருந்தார்கள்